முதல் ஸ்லோகம் முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் படிக்கல முதல் இது பிரார்த்தனை சுலோகம் நம ஸ்ரீசங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோகம் கிராக கிராசைகர்மணேம் சதவ சோமீகம் அவித்தீயம் தத்தைக ஆஹு அசத்தம் அவித்தசாத்த சோத்யம் சோத்யம் பரிகாரோவாம் கிரியதாம் அத்வைதபாஷயா முப்போதா நாங்கள் சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரம் சதேவ சோம்ய இதமக்ர ஆசித் ஏகம் ஏவ அத்விதீயம் இது மனப்பாடமாக இருக்கணும் திருப்பி இந்த அத்தியாயம் முடிகிறதுக்குள்ள இதுக்கு விளம் விளக்கம் பார்த்துட்டு வர்றோம் இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு சத் ப்ரம்மன் மட்டுமே இருந்தது அது இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்ததுன்னு சொன்னார் இவைகள் எல்லாம் அப்படிங்கும்போது எவைகள் எல்லாம் அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பஞ்சபூதங்கள் அதிலிருந்து தோன்றிய இந்த உடலான பஞ்சபூதம் சூக்ஷ பஞ்சபூதம் மனம் புத்தி இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இந்திரியங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் அதுபோக வேறு எத்தனையோ உலகங்கள் என்னென்ன இருக்கோ அவையெல்லாம் நம்மளுக்கு அறியாதது ஏதாவது இருந்தால் அவையெல்லாம் எல்லா தோற்றத்துக்கு வந்தது எத்தனை இருக்கோ அதெல்லாம் இவை இதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் பார்த்தோம் அது எப்படி இருந்தது தோன்றுவதற்கு முன்பு சத்து மட்டும் ந சத்து மட்டும்னா என்ன பிரம்மன் மட்டும் இருந்தது அந்த மட்டும்கிற இதில் வரக்கூடிய மட்டும்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு இந்த நாமங்களும் ரூபங்களும் இல்லாத பிரம்மன் தோற்றத்திற்கு வந்தாச்சுனாலே ஒரு உருவம் ஒரு பெயர் இருக்கும் அது ரெண்டுமே இல்லை தோற்றத்திற்கு வருவதற்கு முன்பு நாமரூபம் இல்லாத சத்து மட்டும் இருந்தது மட்டும் சொல்லும்போது வேற எதையோ நீக்குது நீ மட்டும் வான்னு சொன்ன உன நீக்கணும்னு அர்த்தம் எதை நீக்குது நாமமும் ரூபமும் இல்லாத பிரம்மன் இதெல்லாம் நாமரூ இதுவும் பிரம்மன் தான் ஆனால் நாமரூபத்தோடு இருக்க பிரம்மன் இதெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு நாமரூபம் இல்லாத சத் மட்டும் இருந்தது பிறகு அது எப்படிப்பட்ட சத் ஏகம் ஏவம் அத்தீயம் இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்தது அதற்கு மூணு வார்த்தை சொன்னார் ஸ்வகத பேதம் சச்சாதிய பேதம் விஜாதீய பேதம் சொல்லி இந்த உலகத்தில் எந்த பொருள் எடுத்தால் இந்த மூன்று வேறுபாடுகள் தான் இந்த மூன்று வேறுபாடுகளும் இல்லாத பிரம்மன் ஏகம் என்பது தனக்குள் வேற்றுமை இல்லை அது ஒன்றாக இருக்கிறது தன் இனத்தை போல இனியொன்று இல்லை அது அது மட்டும் இருந்தது ஏகம் ஏவம் அது மட்டும் அது சஜாதிய பேதம் இல்லை ஒன்றுக்கு வேறு தன்மையுள்ள வேறு எதுவுமே இல்லை பிரம்மன் மட்டுமே இருக்கு பிரம்மனைப் போல ஒரு பிரம்மன் இல்லை பிரம்மனுக்குள் வேறுபாடு இல்லை பிரம்மனுக்கு வேறாக வேறு ஒரு ஆப்போசிட்டாகவோ அல்லது வேறு தன்மை உள்ளதோ எதுவுமே இல்லை பிரம்மனுக்குள் வேறுபாடு இல்லை பிரம்மனைப் போல் இனியொரு பிரம்மன் இல்லை பிரம்மனுக்கு வேறாக வேற ஏதாவது அதை விட சக்தி கூண்ணினதோ அந்த தன்மைக்கு வேறான தன்மை உள்ளது ஏதாவது இருக்குன்னு அதுவும் கிடையாது அது ஒன்று மட்டுமே இருக்கிறது வேறுபாடற்ற பிரம்மனாக இருக்கிறது நிறுவனம் பண்ணோம் பிறகு இந்த மூன்று பேதம் இல்லைன்னு நிறுவனம் பண்ண பிறகு இதே சாந்தோக்கிய மந்திரத்தில் ஒரு வார்த்தை வருது இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு சூன்யம்தான் இருந்தது இல்லாமை தான் இருந்தது அது சூன்யவாதி ஒன்றும் சூன்யவாதினால் ஒன்றுமே இல்லை திடீர்னு தோன்றுச்சுன்னு சொல்கிறது இன்றைக்கி நாஷ்திகம் அப்படித்தானே கடவுள் படைச்சார்னு ஒத்துக்கிறது இல்லை வந்ததுன்னு ஒத்துக்கிறது இல்லை அதுவாக வந்துடுச்சு ஒன்றுமே வந்துருச்சு அப்படி தானே சொல்கிறாங்க அது மாதிரி அந்த சூன்யவாதி என்ன சொல்கிறோம் இங்கே சொல்கிறார் உபனிஷத்துலேயே சொல்லுது அந்த காலத்திலே இருந்திருக்காங்க ஒன்றுமே இல்லாமல் இருந்தது அதுலேருந்து வந்துச்சுங்கிறாங்க இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு சூன்யம் இருந்தது இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னார் அது எப்படி தப்புன்னு நிரூபணம் பண்ணோம் பார்த்த நிறையா அதை கண்டனம் பண்ணார் அதில் முக்கியமான கருத்து என்னன்னா சூன்யம்னா இல்லை இருந்ததுன்னா இருக்கிறது இல்லை இருக்கிறது எப்படி இருக்குது கான்ட்ரவர்சியாக இருக்கா இல்லையா நீ உடைய தப்பு இருக்குதுன்னு சொல்லி பண்ணார் இல்லாமேன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அப்புறம் இருந்ததுங்கிற இருந்ததுங்கிற வார்த்தையை நீக்கவே முடியாது அப்போ அதுக்கு சொன்னார் இருளும் ஒளியும் போல்னு ஒரு உதாரணம் சொன்னார் சேர்ந்துருக்குமா இருளும் ஒளியும் இருள் இருந்தால் ஒளி இருக்காது ஒளி இருந்தால் இருள் இருக்காது அந்த உதாரணத்தை சொல்லி சூன்யபாகத்தை நிராகரணம் பண்ணார் சூரியன் இருளுடன் சேரவும் சேராது இருள்மயம் ஆகவும் ஆகாது சூரியன் இருந்தாலே இருள் இருக்காது இதை சொல்லி நம்ம நிராகரணம் பண்ணார் சூன்யபாகத்தை பிறகு இந்த சூன்யமும் நாம ரூபம்தான் நாம் என்ன சொல்கிறோம் இவையெல்லாம் வெறும் வடி நாமம் ரூபந்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அவன் என்ன சொல்கிறான் அந்த சூன்யவாதி நான் சூன்யம் இருந்ததுன்னு சொல்கிறேன்ல அதுவும் வெறும் நாமரூபம் வச்சுக்கரலாம் அப்படின்னு சொன்ன அதுவும் ஒரு நம்ம பிரம்மனிடம் இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டதுன்னு இருக்கான் நீங்கள் அதிக சூன்யம் ஏற்றி வைக்கப்பட்டனு வச்சுக்கங்களேன் அப்படின்னு அந்த சூன்யவாதி சொல்லலாம் அப்படி சொன்னால் என்ன சொன்னார் நீ ஏன் கருத்துக்கு வந்துட்ட ஏற்றி வைக்கப்பட்டது நாமளும் நீ சூன்யத்தையும் ஏற்றி வச்சுக்கவே அப்படின்னு அந்த சூன்யவாதி சொன்னால் நீ என் கருத்துக்கு வந்துட்ட என்ன நாங்களே ஏற்றி வைக்கப்பட்டதுன்னே சொல்கிறோம் ஏன்னு சொன்ன என் அதாவது ஏற்றி வைக்கப்படணும்னு ஏதாவது ஒரு பொருள் பிரம்மன் இருக்கணும் ஒரு பிரம்மன் மேலே ஏற்றி வைக்கப்பட்டதுன்னு ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும் அவள் என்ன சொல்கிறான் நீ பிரம்மன் ஒன்று சொல்கிறையே அதுவும் நான் கல்பிதம்னு சொல்கிறேன் இந்த பஞ்சபூதம் கற்பனைன்னு சொல்கிறது மாதிரி அந்த பிரம்மனும் கற்பனைன்னு சொல்லிடுறேன் நான் அதுவும் ஏற்றி வைக்கப்பட்டதுன்னு அவன் சரி ஏற்றி வைக்கப்பட்டதுனால ஏதாவது ஒன்று வேணும் ஆதாரம் ஒன்று வேணும் ஆதாரம் இல்லாத பொய்ய உலகத்தை பார்க்கவே முடியாது நீ வேறு ஏதாவது அப்புறம் அது எதில் ஏற்றி வைக்கப்பட்டது இன்னொன்று அப்புறம் அது எதில் ஏற்றி போய்கிட்டே இருக்க முடியும் ஒன்று தோ கடவுள் எங்கே இருந்து தோன்றினா கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கங்களேன் ஏதாவது ஒன்று சொல்லிடுறோம் அப்புறம் அவர் எங்கேருந்து ஒன்று கேள்வி கேட்கலாமா இல்லையா அப்புறம் அதுக்கு ஒன்று சொன்னால் அவரை எங்கேருந்து தோன்றுறோம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க நாம் பிரம்மன் இருக்குது அது எதில் தோன்றலேன்னு சொல்லுவோம் அந்த கேள்வி கேட்டால் போய்கிட்டே இருக்கும் அதனால் ஏற்றிவிக்கப்படுவதற்கு ஒன்று இருக்கணும் இவன் என்ன சொல்கிறான் நீ இதுவும் ஏற்றிவிக்கப்பட்டதுன்னு சொல் வச்சுக்கவேன்னு சொன்னால் அப்படி முடியாது ஆதாரம் இல்லாமல் ஒன்று இருக்கவே இருக்காது அன்றைக்கி ஒரு உதாரணம் பார்த்தோம் பொய் சொல்லணும்னா ஒரு உண்மை இருந்தாலும் பாம்பு தெரியுதுன்னா அந்த கயிறு ஆதாரம் இருக்கணும் சும்மா பாம்பு தெரியாது காணல் நீர் தெரியணும்னு சொன்னால் அங்கே சூடு இருக்கணும் அந்த தரை இருக்கணும் இல்லாட்டி காணல் நீர் தெரியாது ஆதாரம் இல்லாமல் ஒன்றும் ஏற்றி வைக்க முடியாது அதனால் நீ சூன்யமும் ஏற்றி வைக்கப்பட்டன அதுக்கு ஆதாரம் இருக்கணும் அது பிரம்மணாகத்தை இருக்கணும் அப்போ நீ எங்கள் கருத்துக்கு வந்துட்டேன்னு சொல்கிறார் பிறகு இன்னொரு கருத்து சொல்லப்பட்டது அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் வந்து சூன்யம் இருந்தது அப்படின்னு சொன்னால் கான்ட்ராவர்சி ஏன்னா இல்லாதது இருந்ததுன்னு சொன்னால் கான்ட்ராவர்சின்னு சொன்னீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்மளை சொல்கிறோம் பூன்ய சூன்யவாதி சத்து இருந்ததுங்கிறீங்க சத்து தான் இருந்ததுன்னு சொல்கிறோம் சத்துன்னு என்ன அர்த்தம் இருத்தல்னு அர்த்தம் சத்துக்கு மீனிங் என்ன இருத்தல் அப்போ இருத்தல் இருந்தது இப்ப ரெண்டு வார்த்தை நீங்களும் இருந்தது ஒளியும் சேராது ரெண்டு என்ன சொல்றீங்க சத்து இருந்தது இருந்தது எல்லாம் புத்தியை தீட்டுறது சொல்றாங்க அந்த ஒரு பூர்வபக்ஷத்தில் முடியும் நம்மளுடைய புத்தியை ரொம்ப தீட்டி புத்தியை கூர்மையாக்குவதற்காக எதிர்கேள்விகள் கேட்டு விளக்கிறார் அப்போ இருந்தது இருந்ததுன்னு ரெண்டு தடவை சொல்கிறீங்க சத்து இருந்ததுன்னா அதுக்கு ரெண்டுமே இருத்தல்ங்கிறத மீனிங் அப்படி இருந்தது இருந்ததுன்னு சொன்னால் இந்த இருத்தலுக்கு வேறு அர்த்தம் அந்த இருத்தலுக்கு வேறு அர்த்தம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது வேற இருத்தல் அது வேற இருத்தல் ரெண்டு வேறு வேறு பொருளை குறிக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கிடுவோமே உங்கள் அத்வைதங்கிற கருத்தே தப்பாக போயும் ஒன்றாக இருந்ததுன்னு சொல்கிறீங்களா அப்போ ரெண்டு பொருள் வந்துருது இல்லை துவைதம் வந்துருது இல்லைன்னு கேள்வி கேட்குறான் இல்லை ஒரே பொருள்னு சொன்னால் ஏன் சொன்னதவே திருப்பி சொல்லணும் ஒரு இடம் சொன்னால் பத்தாதான் இருந்தது இருந்ததுன்னு ஏன் ரெண்டு இடம் சொல்லணும் ஆனால் என்னன்னா புனருக்தி தோஷம்னு பேர் புனருக்தி தோஷம்னால் ஒன்றவே திருப்பி திருப்பி சொல்கிறது இந்த புனருக்தி தோஷம் எல்லா இடத்துலையும் வராதுன்னு பார்த்தோம் சில இடத்துல வரும் எல்லா இடத்துலையும் வராது இப்போ நம்ம நாம்பஜபம் சொல்கிறோம் ஓம் நம சொல்லியாச்சு விட்டுறோமா ஆயிரத்தட தடவை லட்சம் தடவை எத்தனையோ தடவை சொல்கிற இது புனருப்தி தோஷம் இல்லை சொன்னதே திருப்பி சொல்கிறது பாராயணம் பண்ணுறா சொன்னதை திருப்பி சொல்கிறோம் இந்த இடத்துல புனருக்தி இல்லை எங்கே புனருக்தினால் நாமளே நம்ம வீட்டிலே பார்க்கலாம் இல்லை நம்மளுடைய வாழ்க்கை முறையிலே பார்க்கலாம் ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லிடுவோம் அது நம்ம சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் நம்மளோட நம்மளை பற்றிய பெருமை நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை சாதிச்சுருப்போம் நான் இப்படியெல்லாம் பண்ணிணேன் இப்படி பண்ணி சாதித்தேன் அப்படி பண்ணி சாதிச்சேன்னு சொல்லியிருப்போம் அவர் புரிஞ்சு வச்சுன்னு தானே அதை சொன்ன நம்ம பெருமையை சொல்கிறது மாதிரி புரிகிறது வரைக்கும் சொல்லலாம் புரிஞ்ச பிறகு சொல்லக்கூடாது இங்கே என்ன சொல்கிறாருன்னா நம்மளுடைய சாஸ்திரத்தில் புரிகிறது வரைக்கும் சொல்கிறதுங்கிறது ஒரு வழக்கம் இருக்குது சொன்னதவே சொல்கிறது அது மட்டும் இல்லை உலக வழக்கத்திலே ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்வதற்காக ஒரு பழக்கம் இருக்குதுன்னு சொல்லி அந்த அடிப்படையில் சக்தி இருந்தது இருத்தல் இருந்ததுன்னு ரெண்டு தடவை திருப்பி சொன்னோம்னு சொன்னார் அதுக்கு அவரே ஒரு உதாரணம் சொன்னார் செயலை செய்கிறான் செய்கிறான்னால என்ன அர்த்தம் ஒரு செயலத்தையும் செய்ய முடியும் செயலை செய்கிறான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்கே செயலுங்கிறது செய்கிறான்கிறது ஒன்று தான் செயலை செய்கிறான் சுமையை சுமைக்கிறான் சொல்லை சொல்கிறான் சொல்லி முப்பத்தி ஏழாவது அவரே ஒரு உதாரணம் கொடுத்தார் அந்த அடிப்படையில் உலக வழக்கத்தில் எல்லாரும் அப்படி பேசுகிறதுனால அவங்கள பார்த்து அவங்களுடைய மனசில் இந்த சிந்தனை இருப்பதனால நான் சத்து இருந்தது என்று நாங்கள் விளக்குவதற்காக சொல்கின்றோம் இது புனருக்தி தோஷம் இல்லை அப்படின்னார் அப்புறம் இன்னொரு கேள்வி வந்தது முப்பத்தி எட்டாவது என்ன வந்ததுன்னா இவைகள் தோன்றுவதற்கு முன்புன்னு சொன்னார் இவைகள் நாம் ரூபம் பொய்ன்னு சொல்லிட்டோம் இந்த முன்புன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே அது காலத்தை குறிக்குது அப்போ காலம்னு ஒன்று இருக்குது பிரம்மன் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தோம் திருஷ்டிக்கு முன்பு அப்படிங்கும் போது அப்போ இரண்டு வந்துருச்சுல துவைதான் வந்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்லும்போது காலம்ங்கிறது உண்மையிலே கற்பனை அதை போன காசில் விரிவாக பார்த்தோம் கால தத்துவங்கிறது ஆழ்ந்த உறக்கத்தில் காலம் தெரியாது மனசு இருக்கும்பொழுதுதான் காலம் தெரியும் அதுக்கு உதாரணம் கூட சில டைம்னுடைய அந்த இடைவெளி இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் ஆளுக்கு ஆள் மாறும் இதே வகுப்பு இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குது தத்துவம் எல்லாம் கேட்டுகிட்டு மணி நேரம் க்ளாஸ் எடுத்தேன்னா ஒரு மணி நேரம் எடுத்தால் போகிறதே தெரியாது இப்போ தான் மாதிரி இருக்குது போயிருக்கு நம்மளுக்கே தோணும் ரொம்ப புரியலைன்னு வச்சுக்கோங்க மைண்டு எங்கேயோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு மணி ஒரு நாள் போகிறது மாதிரி இருக்கும் ரெண்டு நிமிஷத்து ஒருக்க டயத்தை பார்ப்பான் இந்த காலங்கிறது மனதினுடைய ஒரு கற்பனை தான் டோட்டலாக ஒரு காலம் இருக்குது விண்வெளியில் போச்சால் காலமே மாறிடும் அதனால் முன்பு என்று சொன்னது உண்மையிலே வந்து எதுக்காக சொன்னோம்னா இந்த டைம் இல்லாமல் நம்மளால் சிந்திக்கவே முடியாது இந்த காலத்தை இல்லாமல் நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது ஏன்னா அதுலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கான் நல்ல வேதாந்தம் படித்து தத்துவம் புரிஞ்சாத்தன் இந்த காலத்தில் இருந்தாலும் கூட இந்த கால அதீதம் காலம் என்பது கற்பனைங்கிறது புரியும் ஆனாலும் காலத்திலேருந்தே இருப்பான் புரிவதற்கு முன்பு சிஷியன் என்ன இருக்கான் கால வாசனையோட இருக்கான் அவங்க எப்படி புரிய வைக்க முடியும் அதுக்காக இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்புங்கிற வார்த்தையை சொன்னார் புரியுதா காலதத்துவமும் இந்த தேசங்கிறது பின்னாடி வரப்போகுது இந்த இடைவெளி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா இது ரெண்டுமே ஒரு புரி இது இல்லாமல் நம்மளால் எதுவுமே சிந்திக்க முடியாது ஆனால் அது இல்லைங்கிறத இந்த தத்துவம் புரிஞ்சால் புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுட்டு அதில் இருப்போம் அது மாதிரி காலதத்துவம் என்பது உண்மையில் இல்லை ஆனால் சிஷ்யனுடைய மனதில் கேட்பவர்களுடைய மனதில் காலம் இல்லாமல் சிந்திக்க முடியாததால் இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது இப்போ எல்லாம் சாந்தோகி உபனிஷத் மந்திரத்துக்கு ஒவ்வொரு வார்த்தையாக பார்த்துக்கிட்டு வர்றோம் அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு இந்த தத்துவ விஷயத்தில் இப்படி எத்தனை கேள்வி வேணாலும் நீ கேட்கலாம் ஆனால் எப்போ வரைக்கும் தெரியுமா புரிவது வரைக்கும் தான் புரிந்த பின்பு அங்கு கேள்வியும் இல்லை பதிலும் இல்லைன்னு சொல்லி முப்பத்தி ஒம்பதாவது ஸ்லோகத்தில் போன க்ளாஸில் பார்த்தோம் அதுக்கு ஸ்லோகத்துக்குன்னு அர்த்தம் பார்க்கல சுலோகம் முப்பத்தி ஒம்பது அதாவது இந்த விவகாரத்தில் இந்த துவைத விஷயத்தில் இருக்கிறது வரைக்குன்னு நிறைய சந்தேகம் வரும் நிறையா வரும் அதுக்கு குரு பதிலுன்னு சொல்லுவார் அவர் வந்து எதுக்கு சொல்கிறார்னா நம்ம சந்தேகத்தை நீக்கிறதுக்காக சொல்கிறார் நல்லா புரிஞ்ச பிறகு இந்த சந்தேகமே வராது அதுக்கு பதிலும் கிடையாது குருவுக்கே நல்லா புரிஞ்சு போச்சு இந்த உலகத்தில் வேறு ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறேங்க இந்த உலக விஷயமாக இல்லாட்டி வேற ஏதாவது புரியாமல் கேட்குறீங்க அவருக்கு தெரியலேன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு அது வந்து தெரியலைன்னு சாதாரணமாக சொல்வார் அது ஒரு பெரிய அவருக்கு வந்து தெரியலையே அப்படிங்கிற குறை ஏன்னா தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா மற்றதெல்லாம் தெரிஞ்சாலும் தெரியாட்டோ அப்படி கவலையே கிடையாது அங்கே கேள்விக்கே இடம் இல்லை அப்புறம் எதுக்கு பதில் சொல்கிறோம்னு சொன்னால் மற்றவங்களுக்கு புரியவதற்காக பேசுகிறாங்க அது மட்டும் அல்ல இன்னொரு விஷயம் இருக்குது புரிஞ்ச பிறகு இவன் வந்து அமைதியாகிடுவான் இவன் மனசில் வந்து எந்த சஞ்சலமோ கேள்வியோ இருக்காது அதுக்கு பதிலும் கிடையாது பதில் சொல்ல முடியாது இப்போ எதுக்கு பதில் சொல்கிறோம் அந்த புரிகிறது வரைக்கும் பதில் சொல்லுவான் ஆனால் எந்த பதில் சொன்னாலும் அந்த பதிலில் ஒரு தோஷம் இருக்கும் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும் ஆனால் புரிஞ்சிடும் அது வந்து ஒரு ஒரு டெக்னிக்கலான விஷயந்தான் இது இந்த தத்துவங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிசூக்ஷமாக இருக்கும் என்ன பதில் சொன்னால் அதுக்கு தோஷம் வருங்கிறது தெரியும் அதனால சொன்ன போனதில்லை மாண்டிக் கே உபநிஷத்தில் அத்வைதங்கிற வார்த்தை இருக்குது இரண்டற்றதுன்னு ஒன்று சொல்கிறோம் இரண்டற்றதுன்னு ஏன் சொல்கிறோம்னு சொன்னால் இனியொன்று கண்ணுக்கு தெரிகிறதுனால சொல்கிறோம் இந்த கண்ணுக்கு தெரிவது பொய்யின்னு ஆகிப்போச்சுன்னா இரண்டற்றங்கிற வார்த்தையே தப்பு அந்த காலத்தில் இந்த மதம்ங்கிற ஹிந்து மதம்ங்கிற பேரே இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர் சொல் இந்து மதம்ங்கிற பேர் ஏன்னு சொன்னால் இருக்கிறது ஒன்று தான் பல மதம் இருந்தால் தான் பேர் சொல்லணும் இருக்கிறது அது வைதிகத்தை வேதத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு ஒன்று இருந்தது வேறு ஒரு மதமே இல்லை அவள் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்துச்சு மற்ற மதங்கள் வரும்பொழுது தான் இது பாரத இந்து மதத்தில் சிந்து நெரிசி நாகரிகம் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மதம் வைதிக மதம்லாம் பேர் வந்துச்சு அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒன்னு மட்டும் இருந்தால் அது மாதிரி இந்த அத்வைத பிரம்மன் பிரம்மன் மட்டும் இருக்கும் பொழுது அங்கு எந்த வார்த்தையும் செயலற்றது சித்துன்னு சொல்றோம் ஜடமா இருக்கிறதுனால சித்துன்னு சொல்றோம் உணர்வு சொருவுன்னு சொல்றான் ஜடம் இருக்கிறதுனால உணர்வுங்கிறோம் ஜடங்கிற வார்த்தை பொய்ன்னு தெரிஞ்சா உணர்வுங்கிற வார்த்தையை தேவையில்லாங்க அங்க மௌனம்த அப்படிங்கிறார் பிறகு எதுக்காக நாம் இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்றோம்னு சொன்னா பெஸாமல் இருக்க வேண்டியதுன்னு சொன்னால் மைண்ட் வேறு பக்கம் டிஸ்டர்பாகி போயிடும் எல்லாம் புரிஞ்சு போச்சு சும்மா இருப்பேன் இனிமேல் கிளாஸ்க்கெலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு ஆத்ம தத்துவம் புரிஞ்சாச்சு பிரம்ம தத்துவம் புரிஞ்சாச்சு கடவுள் தத்துவம் புரிஞ்சாச்சு நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு இனி எனக்கு ஒன்றுமே தேவை இல்லைன்னு இருந்தால் அப்படி இருக்க முடியாது ஏன்னா ஒன்று இதுலேயே நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும் தெளிவாக புரிஞ்சு அது வரணும் முதல்ல சும்மா இருந்தால் வேறு பக்கம் மைண்டு போய் டிவி பார்க்க சொல்லும் வேற எண்ணத்தையே தேவையில்லாத வம்புலுக்க சொல்லும் இதெல்லாம் போய் மைண்டு வேறு பக்கம் போயிருங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க புரிஞ்ச பிறகு பேசுகிறதற்கு காரணம் நாம் இதை கேட்பதற்கு காரணம் வேறு பக்கம் மனசு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த கார்லிக்ஸ் விளம்பரம் இந்த இதெல்லாம் இருக்குல்ல கார்லிக்ஸ் பிஸ்கட்ஸு பான்மீட் அதெல்லாம் விளம்பரம் போடுவோம் எத்தனை வருஷமாக போடுறாங்க கோல்கேட் டூத் பேஸ்ட்டு நம்ம சின்ன வயசிலேருந்து நம்மளுக்கு வரந்த காலத்துந்து இருக்குது அப்படி ஒரு டூத்பேஸ்ட்டு நமக்கு தெரியாமல் தெரியாதா கார் தெரிய துறைய இன்னைக்கு போடணும் மறந்துடுவோம்மா நம்ம இந்த விளம்பரமே என்னன்னா கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணுமா ஏன் இது நிறைய எழுதுறாங்க தெரியுங்களா மைண்டில் அவன் அவன் பட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்போ தான் அதை பற்றி ஞாபகம் வருமா இல்லாட்டி வேறையும் உள்ளே பூந்துடுவான் வேறு கம்பெனிக்காரன் உள்ளே பூந்துடுவான் எத்தனை வருஷம் அறுபது வருஷம் நூறு வருஷம் ஆச்சுன்னா சொல்கிறோம் நூறு வருஷம் அளவுக்கு தெரியுமே ஏன் விளம்பரப்படுத்தணும் பேசாமல் இருந்தால் வேற எதாவது உள்ளே போயிடும் அதுக்காக இதை யாவைப்படுத்துறதுக்கா விளம்பரப்படுத்துகிறாங்க தீ விளம்பரம் கூட அப்படித்தேன் பிஸ்னஸுக்காக பண்ணுறது கூட அது மாதிரி தத்துவம் கொஞ்சப்பட கேள்வியும் இல்லை பதிலும் இல்லை ஆனால் எதுக்கு இதுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் வேறு பக்கம் மைண்டு போயிடக்கூடாது மனசு வந்து ஒரு சஞ்சலம் உடையது எங்கேயாவது போய் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்காக மீண்டும் படிக்கிறோம் இதை தெரிஞ்சுக்கிறோம் இந்த முப்பத்தி ஒன்பதாவது கருத்தை சொன்னார் இதனுடைய அர்த்தம் பார்க்கணும் முப்பத்தி ஒன்பது பார்த்துட்டோம் ஆனா சுலோகத்துக்கு அர்த்தம் பார்க்கல அது கொஞ்சம் தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக இப்ப கொஞ்சம் பார்த்துருக்கோம் முப்பத்தி ஒன்பது அர்த்தம் பார்த்துடலாம் சோத்யம்பா வா சோத்தியம் வா சந்தேகங்களோ அல்லது கேள்விகளோ பரிகாரோவா பரிகாரம்னா அதற்கு பரிகாரம் அந்த கேள்விக்கு பரிகாரம் அல்லது பதில்களோ சந்தேகங்களோ அல்லது கேள்விகளோ பரிகோரவான்னா அதற்கு பதில்களோ துவைத பாஷையா எங்கே இருக்குன்னா அந்த முதல் வீரில் கடைசி வார்த்தை துவைத பாஷையா துவைதத்தில் இருக்கும் பொழுது இந்த விவகாரத்தில் இருக்கும் பொழுது இருமையில் இருக்கும் பொழுது அதுக்கு முந்தின வார்த்தை கிரியதாம் உங்களால் செய்யப்படட்டும் சந்தேகம் கேட்கிறது அதற்கு பதில் சொல்றதெல்லாம் நினைச்சு அதெல்லாம் தப்பு கிடையாது அடுத்த வார்த்தை சரியில் கிரகித்த பிறகு மனதானது அத்வைதத்தை கிரகித்த பிறகு சோத்யம் நாஸ்தி சந்தேகமோ அல்லது கேள்வியோ கிடையாது நாஸ்தினா கிடையாது சோத்தியம்னா சந்தேகம் அல்லது கேள்வி நாஸ்தினா கிடையாது அத்வைத தத்துவத்தை மனமானது கிரகித்த பிறகு இந்த கேள்வி என்பதோ சந்தேகம் என்பதோ கிடையாது அடுத்த வார்த்தை நாபி தத் உத்தரம் ந அபி தத் உத்தரம் அந்த பதிலும் கிடையாது உத்தரம்னா பதில்னு அர்த்தம் தத் அந்த கேள்விக்கு நான் அபி பதிலும் கிடையாது அந்த கேள்விக்கு பதிலும் கிடையாது அதாவது இந்த சுலோகத்தினுடைய சாரம் என்னென்னா ஆத்மாவை பற்றியோ பிரம்மத்தை பற்றியோ சந்தேகங்கள் கேள்விகள் அதற்கு பதில்கள் எல்லாம் வரும் எப்போ இந்த உலகம் உண்மை நினச்சிக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் இந்த விவகாரத்தில் இருக்கிறது வரைக்கும் அந்த அற்புத தத்துவத்தை நன்கு புரிந்த பிறகு கேள்வியும் இல்லை பதிலும் அங்கு மெளனம்தான் அதனாலேயும் தட்சிணாமூர்த்தி மெளன குருவாக இருக்கார் என்ன சொன்னாலும் அங்கே பதிலுக்கு இடமே இல்லை புரிஞ்சாச்சு அவ்வளோதான் புரிஞ்ச பிறகு மௌனத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை இது நாற்பது முப்பது ஸ்லோகம் அடுத்து நாற்பதாவது ஸ்லோகம் இங்கே என்ன பண்ண போகிறார் அதில் இந்த பிரம்மன் எப்படிப்பட்டது என்பதை சொல்லி இந்த அத்வைதத்தின் சொரூபத்தை பற்றி சொல்கிறாரு இங்கே இந்த அத்வைத தத்துவமான அந்த பிரம்மனுடைய உண்மை சொரூபம் என்னன்னு சொல்லி ஒரு ஆறு லட்சணம் சொல்கிறாரு அதை பார்க்கலாம் நாற்பதா சுலகம் படிக்கலாம் ததாஸ்தித கம்பீரம் ந தேஜோன தமஸ்ததம் அநாக்கியமனபிவியம் சத்கஞ்சிதவஸ்திஷ்யதே ததாஸ்திமித கம்பீரம் நேஜோ நமஸ்தம் அநாக்கியமனபிவம் சத்ஞ்சித் அவசிஷியம் இந்த சுலோகம் வந்து யோக வாசிஷ்டம் மூணு ஒன்று பதினொன்றில் வருது இங்கே அப்பொழுதுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் ததா அதாவது இருமை இல்லாத பொழுது துவைதம் நீங்கிய பொழுது எஞ்சி இருப்பது அத்வைத பிரம்மன் மட்டுமே இந்த துவையத்தில் நீக்கியாச்சுன்னா பிரம்மன் மட்டுமே எஞ்சி இருக்கு அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது அதனுடைய சுரூபம் என்ன ஆறு சொல் சொல்கிறார் இங்கே ஸ்திமிதக ஸ்திமித கம்பி சாந்தம் அல்லது அமைதினு அர்த்தம் அதற்கு கம்பீரம் அதற்கு ஆழமானதுன்னு பொருள் ந தேஜக ந தமக இருளும் ஒளியும் அற்றது அதாவது இருமைகள் அற்றது ததம் வியாபிப்பது அனாக்கியம் நாமம் இல்லாதது அனபிவக்தம் ரூபமற்றது இப்படி ஆறு வார்த்தை சொல்றார் பார்க்கலாம் முதல்ல ததாங்கிறார் அப்பொழுது இருமை இல்லாத பொழுது இந்த பிரபஞ்சம் எல்லாம் அறிவினால் நீக்கிய பொழுது உண்மையிலே நீக்க முடியாது இந்த உலகத்தை வந்து நாம் வந்து எங்கேயும் நீக்க முடியாது புத்தியினால் இது உண்மையிலே இல்லைன்னு புரிஞ்சுக்கிற முடியும் சினிமா பார்க்கும் பொழுது எல்லாம் ரசித்தாலும் கூட அது உண்மை இல்லைங்கிற புத்தியோடு தானே பார்க்குறோம் அது மாதிரி டிவியில் என்ன சீரியல் பார்த்தாலும் பார்த்தாலும் கூட உண்மை இல்லைங்கிற புத்தி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ரசிப்போம் செறிப்போம் அழுவோம் எல்லாம் பண்ணுவோம் அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற பொழுதும் இந்த உலகம் உண்மையில் இல்லவே இல்லை இது தோற்றம் வந்து போகக்கூடியது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற புத்தியோடு வாழ்வது இருமை இல்லாத பொழுது அந்த பிரம்மன் மட்டுமே இருக்கிறது எப்படி இருக்கு நிச்சலம் ஸ்திமிதன் ஒரு வார்த்தை சொல்கிறார் நிமிதன்னா அதுக்கு பேர் நிச்சலம்னு பேர் சலனம் அற்றது சலனமற்றதுன்னு என்னன்னா அமைதியானதுன்னு அர்த்தம் சாந்தமானதுன்னு அர்த்தம் சாந்தம் சுகம் அத்வைதம்லாம் உபனிஷத்து வாக்கியங்கள் சொல்லும் அதற்கு பேர் சலனமற்றது சாந்தமானதுன்னா அமாத்திரா சுரூபம் சப்தமற்றதுன்னூட சொல்லுவாங்க இந்த மாத்ரைன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு வார்த்தைக்கு இந்த ஆனா அவனெல்லாம் ஜுவ ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரையெல்லாம் கணக்கு சொல்லுவோம் இந்த ஓம்காரத்துக்கு சொல்லும் பொழுது அமாத்திராஸ்வரூபங்கிறத சப்தமற்ற நிலைக்கு சொல்வாங்க அதுக்கு எந்த மாத்திரையும் இல்லை ஒரு சப்தம் போடணும்னா அங்கே அமைதி இருக்கணும் இந்த மாண்டூக்கிய காரிகளை சொல்லும்போது ஓங்காரத்தை விளக்கும்போது சொல்வார் அனைத்து சப்தங்களும் ஓமில் அடைங்கிறோம் ஆ ஊ இம்மில் அடைங்கிறோம் ஆனால் சப்தம் வரணும்னா அங்கே சத்த மின்மை இருக்கணும் இருக்கணுமா இல்லையா சப்தம் வரணும்னா நிறைய கத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே எதாவது சத்தம் போட்டால் புரியுமா புரியாது சப்த மின்னையிலேயே சப்தம் வரும் அப்படி ஒரு அமைதியான சுரூபம் இது அதாவது எல்லா இடம் பூரணமாக இருந்தால் அங்கே அசைவே இருக்காது ஒரு விரைவுடன் நீர் தழும்பாதுன்னு கேள்விப்படுறோமா இல்லைங்களா அதில் ஏதாவது அசைவு இருக்குமா ஃபுல்லாக அடைச்சாச்சுன்னு சொன்னால் இந்த நம்ம தீர்த்த வாங்கிட்டு வருவோம் எங்கள் காசியில் பார்த்து என்னோடய டப்பாவில் வாங்கிட்டு வருவோம் ஃபுல்லாக அடைச்சா குளுங்கன்னா குளுங்கம்மா குளுங்க உள்ளே இருக்கவே தெரியாது இப்போ இளனியே இருக்குது நம்ம இளனி எடுப்பு என்ன பண்ணுவோம் தேங்காயாச்சா இல்லையா நான் என்ன பண்ணி பார்ப்போம் புழுங்கி பார்ப்போம் ஃபுல்லாக இருந்தால் தத்தனே வராது ஏன்னா முழுமை இருந்தால் அசைவு இருக்காது அது மாதிரி இது பிரம்மன் வந்து நீக்க மர எங்கும் நிறைந்ததால் அது மூவ் இடம் இல்லை அதனால் அது அசைவற்றது அதனால் என்னன்னா சாந்தமாக இருக்கணும் இந்த பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சுன்னா அந்த மௌனம் அமைதியினுடைய சிறிய அம்சம் நம்மளுக்கு வெளிப்படும் அதனால மனசு வெளியே என்ன விவகாரம் உள் மனசு சாந்தமாக அமைதியாக இருக்கும் இதுக்கு பேர் ஸ்திமிதாக ஸ்திமிதன்னா நிச்சலம் சலனமற்றது சாந்தமானதுன்னு இருக்கும் இது முதல் வார்த்தை ரெண்டாவது வார்த்தை கம்பீரங்கிற கம்பீரம்னா சொல்கிறோம்ல அவன் கம்பீரமாக நடந்து வர்றாங்கிறான் அந்த கட்டடம் கம்பீரமாக நிற்கிதுங்கிறான் கம்பீரம்னா உயர்வானதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ரொம்ப உயர்வானது இன்னொரு அர்த்தம் இருக்குது ஆழமானதுன்னு அர்த்தம் ஆழமானதுன்னா அதை புரிஞ்சுக்கிற முடியாதுன்னு அர்த்தம் புரிவது கடினம்னு அர்த்தம் அவன் மனசு ரொம்ப ஆழமானதுப்பா அவனை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம்னு சொல்லுவோம் இந்த கம்பீரம்ங்கிறதுக்கு உயர்வானதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆழமானதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது பிரம்மதத்துவத்தை புரிந்து கொள்வது மிக மிக கடினம் ஆழமான கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பிரம்மத்தை விட கம்பீரமானது எதுவுமே இல்லை அதற்கு இணையாக ஒன்று கிடையவே கிடையாது உயர்ந்தது அழிக்க முடியாதுன்னு அர்த்தம் இந்த பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்துச்சு பூகம்பம் வரும் நிறையா வந்திருக்கு இந்த சுனாமி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா சில கோயில்களுக்கு பக்கத்துலேயே வந்தால் கூட அந்த கோயில் அழிக்கலை பார்த்துருக்கீங்களா தூத்து இதில் திருச்செந்தூர் சொல்லுவாங்க அதை மட்டும் ஒன்றும் ராமேஸ்வரத்தில் ஒன்றுமே பண்ணல அந்த கோயிலை மட்டும் ஒன்றும் பண்ணலை இதை ரொம்ப நேரடியாக பார்த்தது என்னென்னா கேதார்நாத் போயிருந்தோம் இந்த சுனா இது வந்து இந்த வெள்ளம் வந்து ஒரு அழிச்சிட்டு போச்சாங்க அந்த நேரம் நான் கேதார்நாத் போயிருக்க பொழுது அந்த கோயில் மட்டும் பிரம்மாண்டம் நிற்கிது இந்த சைடு பூராம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் இருந்துச்சான் அது டிவியில் பார்க்கும்போது அப்படியே சாயும் ஃபுல்லாக அந்த பெரிய பத்து கரடமெல்லாம் உள்ள விடுகள் ஆச்சரியமாக இருக்குது அந்த ஒரு கரடம் மட்டும் கம்பீரமாக என்ன நிற்குது அந்த கேதார்நாத் கோயில் அது ஒருத்தர் சொன்னார் அதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அது ஒரு இயற்கையும் என்னுடைய தான் பாருங்கள் அந்த டேம் உடஞ்சி மேலே மேமலையிலேருந்து வருது தண்ணி ஒரு கல் உருட்டிட்டு வருது ஒரு பெரிய கல் அது வந்து என்ன ஒன்று காம்பவுண்ட் வால் கிட்ட வந்து டக்குன்னு அந்த கோயில் அகலத்துக்கு நிற்கிது இப்போ நிற்கிது பின்னாடி அந்த கோயில் அகலம் எவ்வளவு அகலம் இருக்கோ அவ்வளோ அகலத்துக்கு பெரிய கல் ஒரு முப்பது அடி அகலம் இருக்கும் பதினஞ்சடி உயரம் இருக்கும் உருண்டுட்டு வந்து அந்த கல்லில் தட்டி நின்றுக்குச்சு இந்த வெள்ளம் வர்ற வெள்ளம் போகிற அந்த கோயிலை விட்டு போகுது ஃபுல்லாக இருக்க பில்டிங் அத்தனை நான் ஒரு பில்டிங் கூட கிடையாது கேதர்நாத்தில் கோயிலை தவிர உரு அந்த கோயில் மட்டும் கம்பீரமாக நிற்கிது அது மாதிரி பிரம்மன் என்னைக்கும் கம்பீரமாக இருக்கும் அதை வந்து ஆற்றவே முடியாது அதாவது நிலையாக உயர்வாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க பிறகு ஆழமானது அப்படின்னா பிரம்ம தத்துவ அறிவது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் கடலின் ஆழத்தவே அறிய முடிய ஆராய்ச்சி பண்ண முடியலையும் பாங்க மின்வெளியில் எவ்வளோ ஆராய்ச்சி இருக்குது சில நேரம் சொல்கிறாங்க கடலுக்குள்ளே நான் முன்னாடி படித்து இப்போ எப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டாங்களான்னு தெரியல மிக ஆழமான பகுதியில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையாம் நான் அந்த ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் பார்த்தேன் ரெண்டு மீன் நடந்து வருது பேசிக்கிட்டு கரையில் அதை பிடிக்க போகிறேன் ஓடிடுது ஒன்றை ஷூட் பண்ணிடுறாங்க அதில் பெண் மீனாக ஷூட் பண்ணிடுறாங்க அதுக்காக கால் இருக்குது அந்த வாழ் இருக்குது பேசுது அப்போ கடலுக்குள்ளே ஏதோ அற்புதமாக சொல்கிற கடல் தேவை நமக்கு தெரியல அது பேப்பர் அந்த காலத்தில் பார்த்த ஞாபகம் இருக்குது எனக்கு அப்போ கடலின் ஆ போக முடியலேங்கிற ரொம்ப ஆழமானதுன்னா அதில் ரொம்ப கஷ்டம் அது மாதிரி இந்த பிரம்ம தத்துவம் மிக மிக ஆழமானது புரிந்து கொள்வது கடினம்ங்கிறாங்க அறிய முடியாதுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறாங்க ஒரு லட்டு இருக்குது லட்டை வந்து எப்படி செய் என்ன செய்ய முடியும் அது எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு என்ன செய்யணும் நாக்கில் சுழச்சித்தான் சொல்ல முடியும் கண்ணில் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா காதலை கேட்டு சொல்ல முடியல டான்ஸே அடியாது ரசிகர்னு சொல்ல காமிக்க முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி இந்த பிரம்ம தத்துவத்தை இந்திரியங்களால் அறிய முடியாது சுத்தமான மனசில் சாஸ்திர பிரமாணத்தை வச்சுதான் அறிய முடியும் அதனால் அறிய முடியாதுங்கிற அர்த்தம் உண்டு இந்த கம்பீரம்ங்கிற வார்த்தைக்கு எதனாலும் அறிய முடியாது அது மட்டும் அல்ல நாம் பிரம்மத்தை அறிய போகும் பொழுது நாமளும் பிரம்மனாக மாறிடுவேன் அப்புறம் அறிஞ்சிட்டேன்னு சொல்கிறதுக்கு யார் இருக்காங்க ராமகிருஷ்ணன் அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவார் உப்பு பொம்மை இருக்குது பார்த்தீங்களா உப்பு பொம்மையை கடலுக்குள்ளே இறக்கி ஆழத்தை பார்னு இறக்கிவிட்ட என்ன ஆகும் அதுவும் கடல் மயம் ஆகிரும் அது மாதிரி தான்ங்கிற பிரம்மத்தை அறியும் நீ போனால் என்னாவ நீயும் பிரம்மனை ஆகிடுவ சொல்கிறதுக்கு நீ வெளியே வரமாட்டேங்கிற சொல்கிறதால என்ன ஏதோ சொல்கிறோம் புரிகிறதுக்காக புரிகிறது வரைக்கும் சொல்லணும் அவ்வளோதான் இது கம்பீரம் அப்படிங்கிற வார்த்தை பிறகு ந தேஜக ந தமக இது ஒரு வார்த்தை ந தேஜக ந தமக தேஜகன்னா ஒளி தமகன்னா இருள் ஒளியும் அல்ல இருளும் அல்ல அது எப்படி சொல்கிறது இருளும் அல்ல ஒளியும் அல்ல சில பேர் சொல்லுவாங்க கடவுளை வறுனைக்கு ஆயிரம் சூரிய பிரகாசமாக தெரிகிறார் அப்படிம்பாங்க விஸ்வரூப தரிசனத்தில் கூட ஆயிரம் சூரியன் தெருலாம் அங்கே தெரிகிறது மாதிரி தெரியும் சொல்கிறாரு அது எப்படி அப்போ ஒளியும் அல்ல இருளும் அல்லனா எப்படின்னு சொன்னால் இதனுடைய பொருள் வந்து இருமையற்றது ரெண்டு இருமைங்கிறது நன்மை தீமை இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் எதுவுமே இல்லாதது அப்படின்னு சொல்லலாம் இந்த இருள் ஒளிங்கிறதுலாம் எப்படினீங்கன்னா ரிலேட்டிவ் தான் இப்போ ஒரு சூரியன் இருக்குது அது ஒளி தருது அதைப்போல் ஆயிரம் மடங்கு ஒளிவிடக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்குது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் அறிகிறது யாரு இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்போ அதை தெரிஞ்சுக்கிறது அதை விட ஒளி பொருந்தியது தானே அதனால் அதற்கு மேல் ஒளி பொருந்தியது இந்த சித் இந்த அறிவுஸ்வரூபம் இந்த உணர்வு ஸ்வரூபம் அது மட்டும் அல்ல அதை மட்டும்தான் அது அறியும் இருளை என்றைக்குமே அறியாது ஆயிரம் சூரிய பிரகாசம் உள்ள நட்சத்திரம் இருக்குது அது என்றைக்காக இருளை அறியுமா ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இருளையும் அறிகிறோம் ஒளியையும் அறிகிறோம் அதனால் இது ஒளியும் அல்ல இருளும் அல்ல இன்னொன்று எல்லாமே இந்த இருமைங்கிறதே பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் தான் ஒரு கோடு போட்டோம்னு சொன்னால் அது சின்ன கோடு பெரிய கோடுன்னு சொல்லணும்னா இன்னொரு கோடை வசதி சொல்ல முடியும் கீட்டு இருக்குது எது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஜீரோ டிகிரின்னு ஒரு அளவு வச்சுருக்கோம் மைனஸ் டிகிரி எவ்வளோ வேணாலும் போகலாம் ப்ளஸ் டிகிரி எவ்வளோ வேணாலும் போகலாம் ஒருத்தர் நூற்றி அஞ்சு டிகிரி காய்ச்சல் இருக்குது இன்னொருத்தருக்கு நூற்றி அஞ்சு டிகிரி காய்ச்சல் இருக்குது இவருக்கு அவர் தொட்டை கை சுடுமா ரெண்டு பேருக்கு ஒரே டிகிரியில் காய்ச்சல் அடிக்குது இவர் அவர் தொட்டு பார்க்க சொல்லுங்கள் அவருக்கு காய்ச்சல்ன்னு இவர் சொல்லுவார் ஏன்னா இவர் தான் வந்து ஒரு டிகிரி வச்சுருக்கோம் அதை வச்சு குளிர்ச்சி இதுன்னு சொல்கிறோம் அதேமாதிரி லைட்டாக இப்படித்தான் இப்போ ஒளிங்கிறது ரொம்ப ஹை லெவலில் எப்படின்னு சொல்ல முடியாது குறைஞ்சது இல்லாததே இருக்குன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் இருளும் அல்ல ஒளியும் அல்ல இதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு அறிவும் அல்ல அறியாமையும் அல்ல இந்த உலக விஷயங்களில் எண்ணத்தை அறிஞ்சங்க சரி அந்த அறிவெல்லாம் போயிடும் அறியாமையும் போயிடும் இங்கே சொல்கிற அறிவு என்னென்னா சித்துன்னு சொல்கிற பற்றிய அதுவும் அறிவு சொருபம் சொல்லுவோம் அது வந்து உணர்வு அந்த அறிவு என்றைக்கு அழிக்க முடியாது கற்றதனால் ஆயபயன் எண்கள் வாழறிவன் நற்றால் தொளாரியனின்றார் அங்கே வாழறிவுன்னு ஒன்று சொல்கிறேன் அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது வாழறிவுக்கு ஒரு பொருள் சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும் அவ்வளோதே கடவுளுக்கு இந்த சிருஷ்டியில் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் தெரியும் அதனால் அவர் பேர் வாழறிவன் பேர் இன்னொன்று நம்மளுக்கும் வாழறிவன் இருக்கு எப்படின்னா தெரியும் தெரியாது என்பதை அறியும் அறிவு உனக்கு தெரியுமா தெரியும் தெரிஞ்சாதுன்னு சொல்கிறப்ப அறிவு வேணுமா வேணாமா எனக்கு இந்த விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்வதற்கு அறிவு வேணுமா வேணாமா அந்த அறிவு அதுதான் மாறாத அறிவு மற்ற எல்லா அறிவும் மாறுவது அதனால் அறிவும் அறியாமையும் மற்றதுன்னு சொல்லலாம் நான் தேஜக ந தமகங்க ஸ்வரூப ஜானம்னு சொல்லுவாங்க இவையெல்லாம் ஜடம்னு சொல்கிறதுனால இந்த ஜடம் அப்படிங்கிறதுக்காக அது சித் சுரூபம்னு சொல்கிறது உண்டு இது ந தேஜக ந தமக அடுத்த வார்த்தை ததம் ததம்னா வியாப்தம் அனைத்தையும் வியாபிப்பது ஆகாசத்தில் வாயு எல்லா இடத்துல இருக்குது அப்படி வியாபிக்கிறது இல்லை வாயு இருக்கிறது ஆகாசம் இருக்கிறது இந்த இருத்தல்ங்கிற தன்மையோட சத் சுரூபம் அனைத்தலையும் வியாபித்து இருக்கிறது நீங்கள் எதை எடுத்தாலும் இருக்குன்னு சொல்லாமல் சொல்ல முடியுமா புஸ்தகம் ஒன்று அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை புஸ்தகம் இருக்கிறது டேபிள் இருக்கிறது பெஞ்சு இருக்கிறது ஆகாசம் அப்படியே சூன்யம் இருக்கிறதுன்னு தான் சொன்னான் பூர்வ பட்சி இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு இல்லை அது புஸ்தகம்னு சொல்லலாம் அதுங்கிறது அந்த இருத்தலத்தையும் குறிக்குது இது புஸ்தகம்னா இதுங்கிறது இருத்தலத்தையும் குறிக்குது அந்த இருத்தல் இல்லாமல் எதையுமே நீங்கள் சொல்ல முடியும் அந்த இருத்தலங்கிற சுரூபம் எங்கும் வியாபித்திருக்கிறது ஆகாசமாக இருக்குது வாயுவாக இருக்குது கிரகங்களாக இருக்குது எல்லாம் இருத்தல் இருத்தல்ன்னு எங்கே அது வியாபித்தல் அப்படிங்கிறார் பிறகு அனாக்கியம் நாமமற்றது நாமமற்றதுன்னா பெயரற்றது பெருமாளுக்கு பெயர் இல்லா பெருமாள்னு ஒரு பெயர் இருக்கு தெரியுமா பெருமாள்னு பேரை சொல்கிறோம் பிற பெயர் இல்லா பெருமாள்னு சொல்கிறோம் இது எப்படி இருக்குவாருங்க பெருமாளுக்கு பெயர் இல்லா பெருமாள் பெயர் இல்லான்னு சொல்லியாச்சுன்னா பெயர் சொல்லக்கூடாது பிற ஒரு பெருமாள்னு சொல்லிடுறோம் பெயர் சூட்ட முடியாதது ரெண்டு பேர் இருந்தால்தான் பெயரே சொல்லணும் ஒன்று இருந்தால் பெயர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பெரிய பையன் சொன்னால் சின்ன பையன் இருக்கணும் சின்ன பையன் சொன்னால் பெரிய பையன் ஒருத்தர் இருக்கணும் இவர் மட்டும் இருக்கும் பொழுது அங்கே பெயர் என்பதே இல்லை அதான் சொன்னே இல்லை அத்வைதங்கிற வார்த்தை கூட சொல்ல முடியாது இரண்டற்றதுங்கிற வார்த்தையே அங்கே சொல்ல முடியாது எந்த ஒரு நாமமும் பெயரும் சொல்ல முடியாததாக இருக்கிறது அனாக்கியம் அடுத்தது அனபி வியத்தம் ரூபமும் கிடையாது வடிவமும் கிடையாது வெளித்தோற்றத்திற்கு வராதது இந்திரிய அகோச்சரம் சொல்லுவாங்க இந்த ஐந்து இந்திரியங்களால் அறிய முடியாதது இந்த அஞ்சு இந்திரியங்கள் அறியணும்னா அஞ்சு விஷயம் இருக்கணும் அந்த எந்த ஒரு விஷயம் இல்லாதது ரூபமற்றது அப்படிங்கிறார் திருவாசகத்தில் ஒரு பாட்டு இருக்கு திருமாளும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை உருணா அந்தனாய் ஆண்டு ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லா இருக்குது ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனும் கொட்டோமுன்றிருக்கு அங்கே பாருங்கள் உருவமே இல்லை அந்த சென்று திருவடியை திருமால் கூட பார்க்க முடியலையா ஆனால் அவர் அந்த நான் வந்து உருவாக வந்து நம்மளை காமிச்சிட்டாரான் யாருக்கு மாணிக்க வாசகர் இருக்குது இப்போ இன்னொரு வார்த்தை ஒரு நாமம் கிடையா தான் அவருக்கு ஒரு உருவமும் கிடையாது தான் ஆனால் என்ன பண்ணுறோமா ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனும் கொட்டோமுங்கிற ஒரு உருவமும் ஓர் உருவம் இல்லாத பிரம்மனுக்கு எத்தனையோ பேர்களை சொல்லி சும்மா பாடிக்கிட்டு அப்படி ரூபமும் இல்லை பேரும் இல்லை ரெண்டும் இல்வா நாமமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபம் இது ஆறாவது பிறகு அது மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது எப்பொழுது இதை எல்லாத்தையும் அறிவுனால் நீக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த எல்லாம் உண்மையிலேயே பொய்தேங்கிறது எஞ் நீக்கியாச்சுன்னா அங்கே இருக்கிறது பிரம்மன் மட்டுமே இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் டிவியில் எல்லாம் ஓடுது எல்லாம் சினிமா என்னென்னமோ ஓடுது நல்ல படம் கட்டுறப்படும் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது டிவியில் இருக்க எல்லாம் போட்டோம் நிப்பாட்டியாச்சு நாங்கள் என்ன அஞ்சி அஞ்சி இருக்கோம் தர மட்டும்தான் இருக்குது இது பின்னாடி இந்த உதாரணத்து ஒரு கடத்துல வருது நாற்பத்தி நாலாவது சுலோகத்தில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் அது இந்த அறையில் இப்போ உட்காந்துருக்கீங்க எல்லாம் போயாச்சு எல்லாம் போன பிறகு நான் போய் பார்த்துட்டு சொல்கிறேன் எல்லாம் போயாச்சா இருக்காங்களா யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அவர் பெரியவர் வர்றாரு சம்மி ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிறார் உண்மையிலே ஒருத்தர் இல்லையா எல்லாம் போன பிறகு சொல்கிற ஒரு இருப்பார் சொல்கிறவர் இருப்பாரா இல்லையா அவர் எஞ்சி இருப்பார் யாரோ ஒருத்தருமோ அது சொல்ல முடியும் இல்லைங்கிறத இவைகளெல்லாம் நீக்கிய பிறகு எஞ்சி இருப்பது அந்த சத்பிரம்மன் மட்டுமே சத்தான அது மட்டும் எஞ்சி இருக்கிறது சுலோஜர் அர்த்தம் பார்த்திடலாம் இதில் ஆறு வார்த்தை சொல்கிறார் பிரம்மத்துக்கு லட்சணமாக இது வரைக்கும் சொன்னார் சத்பிரமன் மட்டும் இருக்கிறதுன்னு பார்த்தோம் சூன்யம்ங்கிறது தப்புன்னு சொல்லி நிரூபணம் பண்ணிட்டோம் அந்த சத்பிரமன் எப்படிப்பட்டதுங்கிறத ஒரு ஆறு வார்த்தையை சொல்லி விளக்கி அது மட்டுமே நிற்கிறது எஞ்சி இருக்குது இதெல்லாம் நீங்கள் பிறகுன்னு சொல்கிறாரு அர்த்தத்தை பார்த்து ததா முதல் வார்த்தை ததான்னா அப்பொழுது அப்பொழுதுன்னா என்ன இருமைகள் எல்லாம் வீங்கிய பொழுது ஸ்திமித பிரம்மன் மட்டும் இருக்கு எப்படி இருக்குது ஸ்திமிதன்னா நிச்சலம்னு அர்த்தம் ரெண்டாவது வார்த்தை அசைவற்றது அல்ல சாந்தம்னு அர்த்தம் அடுத்த வார்த்தை கம்பீரம் கம்பீரமாக இருக்கான் ஆழமாக இருக்கான் ந தேஜக வெளிச்சமும் இல்லாமல் ந தமக அடுத்த வார்த்தை இருளும் இல்லாமல் ததம் ததம்னா வியாபித்திரு வியாபகமாய் இருக்கு இருக்கு என்று சத்ரூபமாக வியாபகமாய் கீழே ரெண்டாவது வரி அனாக்கியம் நாமம் இல்லாமல் நாமமற்று அனபிவியக்தம் அனபி வியக்தம் ரூபமற்றது ரூபமும் இல்லாமல் சத் சத்தாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய சத்தாய் கிஞ்சித் அது மட்டும் அவசிஷியதே என்று இருக்கிறது இந்த ஆறு லட்சணம் சொல்கிறார் அசைவற்றது ஆழமானது இருளும் ஒளியுமற்றது நாமமற்றது ரூபமற்றது வியாபித்திருப்பது அது எப்படி இருக்குது இருக்கிறது இருக்கிறது என்று அந்த சத்து மட்டுமாக எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு தத்துவமாக இது இருக்கிறது இது பிரம்ம லட்சணம் அடுத்த நாற்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்திலிருந்து என்ன செய்கிறாரு அடுத்த ஒரு பூர்வ பட்சி வர்றான் தர்க்கவாதி வர்றாங்க இதுக்கு முன்னாடி சூன்யவாதி இல்லாமையிலிருந்து இவைெல்லாம் வந்தது சொல்லி இன்னொருத்த வந்து தர்க்கத்தின் மூலமாக சில விஷயங்கள் கேள்வியெல்லாம் கேட்குறான் அதை நம்ம இங்கே நிரூபணம் பண்ணுறாரு இது வந்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து இந்த தர்க்கவாதியை பற்றி சொல்கிறாரு நாற்பத்தி வரைக்கும் வரும் பிறகு நாற்பத்தி நாலுலருந்து வேறு கருத்துக்கு வர்றார் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி வரைக்கும் வரும் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி இந்த தத்துவத்தை நிறைவு பண்ணுவார் சத்வஸ்து தான் இருக்கிறதுன்னு நிறைவு பண்ணிவிட்டு நாற்பத்தி ஏழுலேருந்து மாயா தத்துவத்தை அறிவிப்பார் இந்த பூர்வபக்ஷங்கிறது இந்த முன்னொரு மூணு ஸ்லோகத்தில் முடிஞ்சிடும் இந்த கேள்வி எதிர்கேள்வி இதெல்லாம் புத்தியை தீட்டுறதற்காக பிறகு என்ன பண்ணுவார் இந்த தத்துவத்தை இதுவரைக்கும் சொன்ன கருத்தை நிறைவு பண்ணுவார் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறில் நிறைவு பண்ண பிறகு மாயா தத்துவத்தை விளக்குவார் அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து பன்னெண்டு ஸ்லோகம் இந்த பிரம்மனை கூட புரிஞ்சிடலாம் மாயை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பிறகு இதிலே வந்து ஒரு ஆகாசம் இந்த பஞ்சபூதத்தை வளர்க்கினார் இனி வரப்போகுது ஆகாசத்தத்துவம் தர்க்கவாதி ஆகாசத்தை சத்தியம்னு சொல்லுவான் இனி வரக்கூடிய விஷயங்களில் இந்த நாலு பூதம் மாறிக்கிட்டே இருக்கும் ஒத்துக்கிறேன் ஆகாசம் எப்பயுமே அது வாட்டுக்கு அப்படியே தானே இருக்குது அதை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நாலு பூதை மாறுது அழிஞ்சு போதுன்னு சொல்லலாம் ஆகாசத்தை நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு தர்க்கவாதி கேள்வி கேட்பான் ஆகாசம் இல்லைங்கிறத கற்பனையாவது பண்ண முடியுமா முதல்ல பார்த்தா காலம் இல்லைங்கிறத கற்பனை பண்ணோம்னு சொல்லி இல்லை ஆகாசம் இல்லை அப்படி நிர்மாணம் பண்ணி நீ ஆகாசத்தை இல்லைன்னு சொன்னால் இல்லாத நீ புத்தியில் ஏற்றுக்கிட்டேன்னா ஆகாசம் இல்லாத பிரம்மணி இருக்குன்னு நான் சொல்லுவேன்னு சொல்லி அது ஒரு லாஜிக்காக கொண்டு போய் முடிப்பார்ச்சு முடித்த பிறகு தான் அப்புறம் மாயா தத்துவம் வரும் இந்த ஆகாசங்கிறது பஞ்சபூதத்தில் இம்பார்ட்டன்ட் இதே பஞ்சபூதத்தை பின்னாடி வளர்க்க போகிறார் இந்த அத்தியாயத்துக்கு பேரே பஞ்சமகாபூத விவேகம் இதில் ஆகாசந்தே கொஞ்சம் புரியாத ஒரு தத்துவம் அதனால் அதை பற்றி விரிவாக நீ பின்னாடி வளர்க்கப்படும் இந்த மாயா தத்துவங்கிறது பிரிய புரியாத விஷயந்தான் நிறையா பேர் பாருங்கள் பிரம்மன் புரிஞ்சுக்கிறது மாயை புரியலையும்பாங்க அது காரணம் என்ன தெரியுமா மனசில் மாயை உட்காந்துருச்சேங்க இதே காரணம் அதனால் நாம் அடுத்து பார்க்க போகிறது தர்க்கவாதி அவன் வந்து இந்த ஆகாசம் உண்மைன்னு சொல்ல போகிறான் மற்றதெல்லாம் பொய்யின்னு ஒத்துக்கிறேன் ஆகாசம் மட்டும் நான் இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கேள்வி கேட்பான் அதை வந்து இவர் நிரூபணம் பண்ண போகிறாரு